இரண்டாவதாக பாடினால எழுது பாடினார் என்ற அருமையான பாடல் என் மனத்தை என்று திரு உள்ளத்து உண்ணியங்கன் இந்தமனின் விறகர் அருள் பெற்று மீழ்வார் பாருங்க முதல் முதல் வரி எடுக்கல எந்த யார் இணையடி என் மனத்த என்று ஏ எதனால இந்த பாட்டை நீங்க வந்து அவர் வரும்போது பாடினார் என்று கருதுல கேட்டா அந்த வரியை கொண்டுதான் கருது எந்தனா பெருமானுடைய திருவடி என்னைக்கு மனசுல இருக்குது பெருமானி கையில காலத்தின் பெருமானி உன்னை நான் நினைந்தவாறே வருகிறேன் என்று நினைச்சிருக்காரு அந்த நான்காவது வரியை மட்டும் எடுத்த எனவே இந்த ஒரு வரியினால் தான் அந்த கருத்து தெரிய வந்தது என்று ரொம்ப அருமையதெல்லாம் என்று அந்த அந்த எண்ணத்தோடு கூட பொன் தரள கொடித்தெளி மொகலி கூட பொனிந்ததிரும் பதிகை போற்றிசைத்தார் அங்கிருந்து புறப்படுகிறார் நம்ம அளவுல மத்தியானம் மூணு மணிக்கு தான் புறப்படுவார் நமக்காக இங்க இருக்கிறார் இப்ப ஞான சம்பந்தர் நண்பகல் உணவுக்கு இன்னைக்கு நம்மோட இருக்க அடியாரோட நம்ம ரெண்டு இருபத்தி அஞ்சுக்கு மீண்டும் நாம் அவரோட புறப்படுவோம் பிற்பகல் போதில் ஏதுவாக நம்முடைய அருமையாக ஏற்றுப்போற்றுகின்ற அருமையும் அவர்களுக்கெல்லாம் வணக்கம் தெரிவித்து இதை தொடங்கி ஏறத்தால பத்தாண்டுகளாவது அவர் தொடங்கி ஆனால் இதையொடி விடாமலும் மிக அருமை பந்து கேட்டு மொழிகின்ற பெரியவர்களும் நாம் மேலே தொடர்கலாம் காலையில் திருவாரங்காட்டிலே நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் வழிபாடாற்றி புறப்படுகிறார் வழிபாட்டு வருகின்றவர் இப்பொழுது காலையில் எங்கேயாவது முடிச்சோம் இப்பொழுது எந்த யார் இணையடி என் மனத்தை என்று திருக்காலத்தையை நினைவு கூர்ந்தவாறு அந்த திருக்காலத்திலிருந்து புறப்படுகிறார் புறப்பட்டவர் மண்ணு புகழ் திருத்தொண்டர் குழாத்தினோடு மறை வாட வந்தவர்தான் மலையும் காணும் முன் அணிந்த பதிபெறவும் கடந்து போந்து இது ஒரு அருமையான குறிப்பு கடந்து போந்து ஏற்கனவே ஒரு முறை வருகின்ற பொழுது அந்த ஒரு பதி வழிபாட்டு வழிபாடு இருந்தால் மீண்டு போகின்ற பொழுது இதெல்லாம் நமக்கு ஆயிட்டு நம்ம டிக் அடிச்சுட்டோம் வச்சுட்டோம் நம்ம கதை வேற பார்த்துட்டோம் அவர் மீண்டும் அந்த தலை வந்தாலும் அதை மீண்டும் வணங்குவார் ஆகவே எத்தனை முறை அந்த மாதிரி அந்த வடியை கடந்தாலும் அத்தனை முறை அந்த படியை வணங்கி செல்வது பழக்கமே தவிர ஏற்கனவே வணங்கி விட்டோம் என்று விடுத்துச் செல்வது பழக்கம் இல்லை இதெல்லாம் கொண்ட அருமையான மேலும் பாடும் பணியே பணியாருள்வா என்பது போல இறைவனை காணும் பணியே பணியாக வாழ்ந்தவர் அதனால் அவர்களுக்கு இது ஒரு முறை என்ன பல முறை செய்தாலும் அப்படி ஆகவே மீண்டும் அந்த முன்னே இருந்த கடந்து போன் பன்மணிகள் பொன்வரண்டி அகிலும் சந்தும் கொடுதலைக்கும் நீர் சென்னை அணிந்தவரம் திருவேற்காடு சென்றடைந்தார் திரு ஞானமுண்ட செல்வரு திருவேற்காடு சென்னைக்கு அண்மையிலே திருவேற்காடு வந்தார் திருவேற்கா திருவேற்காடு அமர்ந்த செடுஞ்சுடர் செடுஞ்சுடற்பு கோயில் சென்றடைந்து பணிந்து திருப்பதிகம்பாடி வரவேற்று மனத்தவணர் புரங்கள் செற்றார் வலிதாயம் வந்தெய்தி வணங்கினார் போற்றி உரு ஏற்றார் அமர்ந்துரையும் ஓத ஒற்றியூர் கைதோட சென்று உற்ற போது திருவற்றியூர் வருகிறார் அப்படி திருவற்றியூர் வந்தபோது பெருவேட்கை தருவாழ்வு பெற்ற தொண்டர் பெரும்பதி ஓர் கொள்ள பேணி வந்தார் இந்த இந்த பதிக்கெல்லாம் வரும்போது அன்பர்கள் அங்கு வரவேற்றுவதாக சொல்லல திருவற்றியூர் வருகின்ற பொழுது அன்பர்கள் எல்லாம் சேர்ந்து பாருங்க அந்த அறிவள் வரை வந்து அந்த பெருமானின் இந்த தேவர்தம்பெருமான் திரு ஊர் திருவாயில் ஊரு சென்று புக்கருளி பழங்கொண்டு புனிதர் முன்பு போற்றெடுத்து படியின் மேல் பொருந்த விழுந்தார் படிந்தா இங்கே உலகம்னு அர்த்தம் பட்டாங்கில் உள்ள படிங்கிறமே அதான் அந்த உலக அந்த நிலத்துல விழுந்து வணங்கினாராம் போற்றல் போட் புரிந்து தடையார் தம்பால் பொங்கி எழும் காதல் மிக பொழிந்து விம்மி பற்றி எழும் மயிர்ப்புலகம் எங்கு ஆகி பரந்திரியும் கண்ணறிவி பாயினின்று சொத்திகளும் பாடி மீண்டும் உள்ளே வந்தவர் திருவற்றியூர் உள்ளே பெருமான் முன்னிலையிலும் பாடினாராம் அப்படி பாடி தொண்டர் ஓடும் ஒற்றி நகர் காதலி திங்கி இனி துளைந்தார் உலக உறவாத ஞானம் உண்டார் அங்கு கொஞ்ச நாள் தங்கினாராம் தங்கும் போதுதான் இப்பொழுது ஒரு வரலாறு எது பூம்பாவை வரலாறு இவர் இப்படி இருக்க மயிலாப்பூரில் ஒரு அன்பர் அப்படின்னு சொல்லுவா இப்ப திருவற்றூர்ல இவர் இருக்க என்பது வரவேத்துட்டு இப்போ நேரிலே மயிலாப்பூர் கிடைக்கிறோம் இல்லீங்களா மயிலாப்பூர் இன்ன தன்மையில் பிள்ளையார் இருந்த பண்ணு தொல்புகள் மண்ணு சீர்பெரு வணிகம் தோண்டலா திறத்து முன்னம் எய்திய தொண்டனை நிகழ்ந்தவா முடிவாம் முன்னம் எய்திய தொண்டனை நிகழ்ந்தவா இவர் இங்கே வர்றார் திருவட்டியூருக்கு இருக்கிறார் அப்ப மயிலாப்பூர்ல ஏற்கனவே நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்லுவோம் அப்படின்னு அது ஏன் அப்படின்னு கேட்டா அந்த குழந்தை பிறந்த போது வளர வளர்ந்த பிறகு இவருக்கென்று ஆர்ப்படுத்தி ஞானத்தர்படுத்தி அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைக்கு ஒரு ஊறுபாடு வர விட அதனால அதை பழைய கதை அதனால இப்ப இந்த மாதிரி வரலாறுலாம் அமைக்கும் போது ரொம்ப எச்சரிக்கை அமைக்கணும் இப்ப இவர் வருகிற இப்ப இந்த நிகழ்ச்சி நடந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா உம் சொல்லி இந்த ஒரு இளைஞர் லாபத்தை வெளிப்படையாக சொல்லும் சொல்ல ஐயா இந்த அரிசி எனக்கு ஒரு மூட்டை என்ன வேலையாகும் நான் உங்களுக்கு இந்த மூட்டை விலை விற்கிறேன் எனக்கு இதனால ஆகர செலவு இல்லவையா எனக்கு இவ்வளவுதான் ஏன் கிடைக்குது என்பதை வெளிப்படையாக சொல்வார் இந்த குறிப்பெல்லாம் கூட பத்து பாட்டுல இருந்தது இதெல்லாம் ஒரே படிச்சா தானே விளங்கும் பெரும் பண்ண பால் கொட்டப்பால் பண்ண பால் இது பண்ணி எப்படி அறிவு வரும் எப்படி அறிவு வரும் என்னமோ முருகா முருகா பெருக ரொம்ப மனதில் வெறுப்பாவும் கவலையமா இருக்கு எங்களை பத்தி எல்லாம் இல்ல நாங்க ஆட்சி காலத்தை தள்ளி தான் திந்து பேச்சு வேலை காவினம் கலனிய சுரிக்கணம் கலப்பு எத்திஜை செலினும் அத்திஜைன்னு போயிட போறோம் பலருகிற சமுதாயம் என்னத்தை படிச்சாமல் ஆப்பேல வர்றது இல்லையே எம்ஏாவும் பிஹெச்சடியும் என்ன பண்றது ஒரு குப்பைல எரி வேண்டியது குப்பை தொட்டியில போற அதுக்குரிய தகுதி வேணாமா இல்லையே ஆனா உரை வைக்கணும் பல்வண்டம் பகர்ந்து நீசல் உண்மையே சொல்றேன் நானும்னா சொல்ல பண்டம் பல பண்டங்களையும் பகர்ந்து பகர்ந்து பகர்ந்து லாபத்தை வெளிப்படையாக சொல்லி எனக்கு கொள்முதல் என்னையா எங்களுக்கு நடைமுறைகள் செலவு இருக்குது இதை உங்களுக்கு கொடுக்கும் போது இவ்வளவு கொடுக்குறியா கிடைக்கிறது இவ்வளவுதான் அதான் பகர்ந்து என்னமோ என்னதுன்னா அவனுக்கு எல்லாம் எப்படி தோணுச்சான் அறிவனுக்கு ஐயா இப்ப விட ஐயா சொன்ன டிவி ரொம்ப கஷ்டப்படுறாரு கோபால்தான் இப்ப இதே சொல்லுக்கு நீங்க போய் ஐயா அந்த பல்பண்டம் பகர்ந்து வீசிங்கிறதுக்கு என்னமோ சொன்னாங்களேன்னு சொன்னீங்க லாபத்தை வெளிப்படையாக சொல்லி பாரு வேணா போய் கேட்டு பாருங்க வேற ஒண்ணு யாரு வேணாம் ஆனா அந்த சிங்கம் ஒண்ண தவிர வேற யாரும் சொல்ல மாட்டான் வேணா போய் கேட்டு பாருங்க படுத்துருக்காரு ஐயா அந்த பல் பண்டம் பகர்ந்து வீசி என்ன என்னமோ வருது ஆமா பட்டின பால என்ன அப்படின்னு தான் லாபத்தை வெளிப்படையா சொல்லி அந்த ஒரு சிங்கம் தான் சொல்லணும் என்ன பண்றது உடம்பெல்லாம் தெரியவில்லைங்கும் போது கஷ்டமா இருக்குது உடம்புக்கு வச்ச மாட்டாரு அது போல அந்த வானியத்துக்கு அதே போல சிலப்பதி களத்தினும் காலினும் தருவனர் ஈட்ட குளத்தில் குன்றா கொழும்புடி செந்தமா வியாபாரம் பண்ணுவாங்களாம் களத்தினும் மறக்கலாம் காலினும் நடைமுறையில் ஆகவே காலில் நடந்தும் வியாபாரம் பண்ணுவாங்க கப்பல்ல கொடுத்தும் வியாபாரம் பண்ணுவாங்க களத்தினும் காலினும் தருவனர் ஈட்ட குளத்தில் குன்றா கொழும்புடி செந்த இப்ப கூட இருக்கலாமேடா மக்கள்களா சங்ககால வாழ்வியலில் வாணிகர் வாழ்ந்தாங்க வாழ்ந்த வாணியா நம்ம தமிழ்நாட்டில் என்று எண்ணி பார்க்க கூடாதா அருமையான மண்ணு தீர் பெருவணிக தம் தோண்டலார் திறத்து முன்னம் எதினை நிகழ்ந்தவா மொழிவாம் அவர்கள் நிகழந்தனர் அருநிதித்திறம் பெருப்பதற்கு அருங்கலம் பலவும் எல்லாம் எடுத்துட்டு போனது கூற அருமையு நம்பிக்கையோடு இருபதாம் தேதிக்கு அப்படி விசுவாசம் வாங்குறவங்களுக்கும் விசுவாசம் ஏன் நாணயத்தால் நாணயத்தால் இப்படி எல்லாம் இருந்த அறிவிப்பாடு எனவே செல்வையில் வளர்த்தார் தம்மை உள்ளவாரணிந்தவின் சங்கர கடிவி மீமையே செய்யமை நீக்கிய பொருளின் எனக்குள்ள செம்மையே புரிமணத்தினார் சிவநேசர் என்பார் அருமையான அந்த பெயர் அந்த வாணிகருக்கு சிவனேசர்னு பெயர் ரொம்ப அருமை எங்கெங்கயோ நேசம் வைக்கிறியாப்பா சிவத்தில் நேசம் எனவே கத்தை வாசரை முடியினாரியவர் கலப்பத்தில் உட்ட செய்யில் ஒடிவென்று உருகிய மனமும் பாருங்க ஒரு பக்கம் வாணிகம் இன்னொரு பக்கம் அதே சமயத்துல அந்த வழிபாடு சமய உணர்வு என்னது யாராவது அறிவுறு வந்து விட்டால் பற்றிலானி பர சமயங்களை பார்த்தும் செற்றவேவிய சீலமும் உடையராய் தேடுவார் அடியவரை அப்படியே உயர்வு விடுவாரன் ஐயா நம்ம வீட்டில் வாங்கி நம்பியே பைய வாங்கி வைப்பா ஐயாவுக்கு வந்து எல்லாம் போட்டு கொடுப்பாள் சிவபதிக்கு வேண்டியதெல்லாம் எடுத்துக் கொடுப்பாள் பிடிச்ச வேணும் சொல்லுப்பா அப்படின்னு அந்த மாதிரி ஆனா ஒரு பக்கம் அந்த வாணிகம் இருந்ததுனால இன்னொரு பக்கம் சமய உணர்வு கூப்பிடுங்க ரெண்டும் இப்படி இருந்த பெரியவர் ஒரு செய்திய ஒரு ஆள் அங்கே இருந்து காதலை வாங்கி இன்னொரு சொன்னாதான் தெரியும் போனது இப்ப இருக்கிற நாளிதழ் வார இதழ் ஒரு வசதியில் ஆனால் இருக்கிற வசதியை மட்டும் நம்முடைய முன்னோர்கள் பெற்றிருந்தார் கைலாயினாங்க இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க மேலும் கிராமத்தில் உள்ளூர் வந்து அசலூர் தெரியும் இருக்க மாட்டாங்க என்ன என்ன தம்பி எந்த ஒரு நம்ம ஊரு கேட்பாங்க கேட்டுட்டு எங்க வந்தீங்க என்னன்னு கேட்பாங்க அதனால பயம் இருந்தது ஒரு கிராமத்துல வேலை மற்ற வேலை ஒரு பயம் வந்தாங்கன்னா ஒண்ணும் செய்ய முடியும் அந்த காலத்துல அப்படி கட்டுக்கோப்பா இருக்கும் ஏன்னா அந்த கிராமத்தால் கூட தெரியும் வந்தா ஏன் வந்தா இதுக்கு வந்தேன்னு அப்படி கேட்டதை கேட்டுவாங்க நம்ம என்ன தம்பி நம்ம ஊர் நம்ம ஊர் தம்பி எல்லாம் என்ன எடுத்தா வெளியூர் தம்பி என்ன எடுத்தான் எங்க வந்தீங்க என்ன செய்யணும் ஆமா கேளாக இதன் கதையின்னு வாங்கிடுவான் வாங்கிட்டு அது நேர்மையா இருந்தேன்னா செஞ்சு முடிப்பாங்க நேர்மையில ஏழு புள்ளி அலையறேன் அப்படின்னா சரி தாத்திரிக்குள்ளே அப்படி கிராம கிராமம் இருந்தது ஒரு காலம் இப்ப நகரமாகவே போட்டுது நகரத்துல கிடையாது நம்ம வெளியில போறவங்க ஒருத்த குத்துனா கூட கடவுள் சாத்தே தவிர என்ன எதுன்னு கேட்காது அவன இது நகரத்தா அது கிராமத்தா நகரமா ஒரு எப்படிலாம் போன காலம் எனவே அதனால இவர் அந்த மாதிரி இருந்து அதை இருந்தாலும் அப்பொழுது யாரோ ஒருவர் வந்து ஐயா எங்க என்ன ஊர்கார நல்லவாட்டிருக்கேன் மயிலாப்பூர்கார நல்லவாட்டிருக்கேன் ஆமாங்க அடியேன்னு மதுரைங்க அப்படின்னு அதான் கேட்டேன் ஆஹ் ஆளவாய் சொக்கநாதர் தெரிய சரிங்க நம்ம ஊர்ல என்ன விசேஷங்க என்னங்க என்னாரு அது ஏன் கேக்குறீங்க போங்க கொஞ்சம் உட்காருங்களா அப்படின்னு சொல்லி ஞான சம்பந்தரங்க வந்தது முதல் இவங்க நெருப்பு வச்சது முதல் அது பைய வே சென்று பாண்டிய இருக்கானது சொல்லி அதன் பிறகு அவருக்கு வயிற்று நோய் ஏற்பட உடைநேபர்கள் எல்லாம் சேர்ந்த தமிழர் எல்லாம் வாதம் செய்ய அந்த வாதத்துல முதல்ல அனல் வாதம் புனல்வாதம் இதெல்லாம் ஆனா வெற்றி பெற்று என்ன அப்படிங்களா அவரு எந்த வருங்க அண்ணா சீகாழிங்களா சீகாழி சிதம்பரம் பக்கத்துல வயது என்னங்க இருக்குங்க வயது பதினோரு பதினாலு தானுங்க இருக்கு ஏன்னா இதுதான் இந்த யாத்திரைக்கு அப்புறம் தொண்டை நாட்டு யாத்திரை தான் அப்புறம் போடுது அதனால பன்னெண்டு வயசு பன்னெண்டு வயசுல இந்த மாதிரி இருக்கு ஆமாங்க அப்ப அந்த அவர் வில்ல மனசுல விழுந்தது எது இந்த ஞான சம்பந்தர் என்ற ஒருவரை அது மாதிரி வந்த கேட்டதுனால அப்படியே பதிஞ்சு போயிடுச்சு இப்ப நேர பார்க்காவிட்டாலும் இப்படி ஒருவர் இவ்வளவெல்லாம் செஞ்சிருக்காரு என்ற ஒரு நினைப்பு இருந்தது அதனால் அது அப்படி மனசுல நிகழும் மாங்கவன் நிதி பெறும் கணவனின் மேலாய் திகழும் நீடிய தெருவினில் சிறந்துள்ளராயி போழும் மேன்மையின் உலகனில் பொழிந்துள்ளார் என்னும் மகவிலாமையின் மகிழ்மனை வாழ்க்கையில் மருண்டு ஆன எல்லா சொல்லவும் இருந்தது மக்கடச் சொல்லவும் இல்லை அதனால திருவள்ளுவர் அங்கிருந்து அடிக்கடி வருவார் வீட்டுக்கு என்ன செட்டியா சுவீமாக இருக்கார் என்ன நம்ம எதனும் பழைகள் இல்லை என்றார் பெரும் அவற்றுள் யமறிவதில்லை அறிவறிந்த மக்கட்பேர் அல்லவிட மங்களம் என்ப மணிமாட்சி மற்றதன் நன்கலம் நண்பக்கட் பேரு அதா என்னவோ சொன்னா சொன்ன எல்லாம் மங்களமா இருக்குது மணிமாட்சியா இருக்கு இருந்தாலும் அதுல ஒரு சின்ன குழந்தை குவா குவான்னு இருந்தாதான் நல்லா இருக்கும் திருவள்ளூர் காக்கம் காக்கு என்று சொல்லிக்கிட்டே போனார் திருவள்ளுவர் வந்து ஆசீர்வாதம் ஏன்னா அவர் மயிலாப்பூர் தானே அதனால அவர் காலம் இவர் காலம்லாம் பார்க்க கூடாதுங்க அதுங்களே ஆகவே சொன்னாங்க மிகுந்தார்த்த சிதாதி நான்காவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஈரோடு நான்காவது செவ்வாபுதன் வியாழனா பழகம் இப்ப எல்லாம் சிவகாசியில மூணு நாளும் கிடையாது அப்பதான் எங்களுக்கு ஓய்வு நான்காவது வார்டுல சிவா புதன் வியாழ மூணு நாள் முற்று நாங்கதான் மூணு நாள் அதிகமாக வருவது என்ன பண்ற ஆகவே அது மாதிரி அந்த முற்றுலாம் வந்து கேட்டாராம் சொல்றேன் அப்படி இருந்த உடனே அதனால் அரிய நீர்மையில் அருந்தவன் புரிந்தாருக்கு உரிய அர்ச்சனை உழைப்பில செய்த அந்நலத்தால் கரிய வாங்குல் மனைவியார் வைரனும் கமலத்து உரிய பூமுகள் ஒரு பெண்கொடி என உதித்தால் ஒரு அருமையான பெண் குழந்தை பிறந்துதான் நல்ல நால்வெர ஓரையின் நலமிக உதிப்ப பல் பெருங்க நல்ல நால்வெற ஓரையின் நிலைமிக உதிப்ப ஞானசம்பந்திருக்கு அப்படித்தான் திருவாதிரையில் தோன்றினார்னு வேற யாருக்குமே சொல்லல நம்முடைய நாயன்மார்கள்ல திருவாதிரையில் தோன்றினான் என்று சொல் அதே போல யாருக்குமே சொல்லல வீடு பேரடைந்தது அப்பர் சுவாமிகளுக்குத்தான் சித்திரை சதயத்தில் அடைந்தோம் வினா வந்து வீடு பேரடைந்தது அது அடியார்களில் வீடு பேரடைந்தோரை சுட்டி கூறியது யார் அது போல தோன்றியதில் ஆஹ் அந்த விண்மீன் கூறியது யார் ஞான சம்பந்தம் பெரிய புரா நான் அத்து விட வேணுமா இப்படி அது மாதிரி இங்கே அந்த நல்ல நாள்ல நல்ல ஓரையில அந்த பெண் உளுந்தான் பல் பெருங்களை உடன் பெரு வணிகர் பார் முழுதும் எல்லையில் தன முகர்ந்து கொண்டு யாவரும் ஒப்ப மல்லலம் அருகே மகிழ்ந்தார் உடனே பார்த்தார் அருமையான பெண் கொடி பிறந்ததுனால ஆன பெண்ண மகூர் முக்கியம் பண்ணுவீங்க குறிப்பிட அதனால நாங்கெல்லாம் கடந்து வந்துட்டோம் இனி யாராவது முனியன் எல்லாம் வந்திருக்காரு அதனால ஆண்மக வேணும் பெண்மக வேணும் அப்தி நல்ல மகவாக திருவள்ளுவர் மங்களம் என்பமாட்சி மற்றும் அதன் நன்கலம் நன்மக்கட் பேரு நன்மக்கட் பேரு பெருமவற்று யாருவதில்லை அறிவறிந்த நன்மக்கட் பேரு காரைக்காலமையார் அப்பாவை விடவா வந்து மற்றவங்களுக்கு பூம்பாவை பெற்ற அம்மா அப்பா அம்மா விடவா பக்கம் வந்து இதுவும் அது அந்த அமைப்புல இருக்குமான போதுமான திருவள்ளுவர் அதனால உன்மக்கு ஒண்ணும் இல்லை எனவே மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட எல்லாரும் வந்தவர்களுக்கெல்லாம் அந்த மகிழ்ச்சியை இதனால கொடுத்தாராம் பெருங்கலி திறந்தார் சூத நல்வினிமங்கல தொழில்முறை தொடங்கி வேத நீதியில் விதிவிட விடாமிந்த சாதகத்தோடு சடங்குகள் தசதினம் செல்ல தசதினம் பத்து நாட்கள் செஞ்சிருக்கிறாங்க பிறந்தா பத்து நாட்கள் வரைக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் எல்லாம் பிறந்த குழந்தை அந்த நன்றாக வாழணும் நன்றாக ஒரே நோக்கம் தான் அதில் இறைவனுக்கு செய்தாரலாம் காதல் வேவிய சிறப்பில் கடிவிடாம யா வரும் பெருமகிழ்ச்சியால் என் புற பயந்த பாவை நல்லூரு பணிகளர் பண்பலாம் நோக்கி பூவினாளன வருதலின் பூம்பாவை என்றே மேவும் நாமமும் விளம்பினர் என்ன பேர் வச்சாரு பூம்பாவை என்ற அருமையான அழகுன்னு அர்த்தம் அழகான பாவை அல்லவா அவரு பேர் வச்சாங்கன்னா ஞான சம்பந்தருக்குதான் பேர் வச்சது என்னன்னு தெரியல ஞானசம்பந்த பேர் வைத்தார் என்ன பேர் வச்சாங்க சிவஞான சம்பந்தர் ஆகினார் நான் மூணு வயசுக்கு அப்புறம் இந்த சிவஞான சம்பந்தம் அதுக்கு முன்னே எல்லாரும் என்ன கதறாங்கன்னா பிள்ளை யாருன்னு பெயர் வச்சிருப்பாங்களோ என்னமோ எனக்கு சந்தேகமா இருக்கு பிள்ளை யார் பிள்ளை யாருன்னா பேர் வச்சிருப்பாங்க பிள்ளைங்கிறது எல்லாத்துக்கும் பிள்ளை ஆருங்கிறது சிறப்பு வீதி பிள்ளை யாருன்னு வச்சிருப்பாங்களா தெரியல விளங்குல பேர் தெரியல அதனால இன்ன பெயரினன் என்றறி உன்னாயம் மானி என்றுதான் போற்ற பிறகுதான் சுவையான சம்பந்தராகினார் ஆனா இந்த பாப்பாவுக்கு பாருங்க உடனே பத்தாம் நாளிலே பேரு வச்சாங்களாம் மே உண்ணாமும் விளம்பினர் குவியில் மேல் விளங்க திங்கள் தோறும் செய்யும திருவள்ள சிறப்பின் மங்களம் புரிநல்வினை மாற்றியில் பெருக பாருங்க பத்து நாள் வரைக்கும் தொடர்ந்து செஞ்சாங்க அப்புறம் திங்கள் தோறும் ஒவ்வொரு ஆ மாதமும் முதல் மாதம் இரண்டாம் மாதம் மூணாம் மாதம் பாருங்க அந்தந்த மாதங்களிலும் அந்த இறைவனுக்கு சிறப்பு செய்து அந்த பெண்ணை வளர்த்தாரலாம் அப்படியெல்லாம் அங்கன் மாநகரமை திர ஆண்டுகள் இணைந்து தங்கு பேரொழிச்சியடி தலர் நடைப்பையில பெண்ணே மூன்றாண்டுகளுக்கு வலது இழந்த மணிகளர் ஓடியின் அலை விளைஞ்சுர கொடுந்தன் அனைவரும் பருவத்து இலைவனைப்பினை அனைவருக்கு ஏழு ஆண்டு எயில ஏழாண்டுகளுக்குப் பின் திரைப்படம் தான் சொல்றீங்களே இந்த திரைப்படம் சாமி உண்மைதான் தளர் நடைப்பையில மூன்றாண்டுகளுக்குப் பின் ஏழாண்டு வர ஏழாண்டுகளுக்கு பின்னா கண்டன கட்ட கொட்டி வச்சிருக்காங்களே அதனால ஏழாண்டு ஆண்டு அழகின் முன்னிலம் பதமென அணி விளக்கென்ன விழுவ கொண்டிடும் பேதையுடன் விளையாட்டில் கடல் உடம்பனை கண்டுகும் எந்த மற்ற மணலை மீன்களிக் குளமென மனையிடையை ஆடின அதனால என்ன சின்ன பிள்ளைகள்னா அப்பதான் நல்லது உடம்புக்கு அதனால அருமையாக விளையாடி வருவாங்களா மணி இடைவாடி பொற்றொழிச்சிறுமகளில் ஆயத்தொடும் புனந்து சிற்றில் முற்றமும் இடைத்துடன் அடுந்தொழில் சிறுசோறு உற்ற உண்டிகள் பயின்றொளி மணி ஊசலாடி மற்றும் வண்டலாட்டம் பிள்ளை தமிழ் பண்ணாங்க பெண்பால் பிள்ளைத்தமிழ் ஆண்பால் பிள்ளைத்தமிழ் இந்த பிள்ளைகள் வளர்கின்ற பொழுது அது என்னென்ன மாதிரி காப்பு பருவம் செங்கீரை தாளப்பருவம் சப்பாளி முத்தப்பருவம் இதெல்லாம் ரெண்டு பேருக்கு ஒண்ணும் அப்புறம் வரும்போது அந்த பாப்பான்னா கழங்கு அம்மானை ஊசல் சிற்றில் சிறுநீர் விளையாடுது குளத்தில் விளையாடுது இவங்களுக்கு என்ன அப்படி இல்லை அங்க காப்பு சப்பாணி தப்பா அப்புறம் அடுத்ததுன்னு கேட்டா இவங்களுக்கு சிற்றில் உண்டு அவங்க சிற்றில் கட்டுவாங்க இவன் அழுக்கிட்டு வந்துருவான் நம்மளு சிறியே சித்திர சிதையேலே ஏராஜாயம் விட்டு அழிச்சுட்டு போட்ட என்ன போட அப்படின்னா அப்பவே ஆகவே இந்த குறும்புல்லாம் எங்க அதிகம் இருக்கும்னு அங்கதான் இருக்கும் அது கொஞ்சம் சாகு என்னைக்குமே இயல்பாகவே பெண்மை பெண்மைதான் ஆண்மை ஆண்மை அதனால இப்படி இருக்கும் என்று சொல்லுவாங்க இவையெல்லாம் கடந்ததான் கடந்து தந்தையரும் தந்தையாரும் தலிரன் கும்பனால் தலைமை இந்த வையகத்தின்மையால் என்ழிப்பு வந்த சிந்தையில் அழகே ததும்பு அந்த தெருவிலையும் ஊர்லையும் பிறந்தா சிவனேசருக்கு பிறந்த பொண்ணு மாதிரி பிறகு அந்த மாதிரி உடனே அவர் என்ன பண்ணார் சிவனேசர் நம்ம பாப்பாவுக்கு யார் மனமான வாக்கிறாங்களோ அப்படியே பேரு இந்த சொத்து போர் அழிவு கொடுத்து ஒரே ஒரு பொண்ணுதான் எனக்கு யாருக்கு மாப்பிளைக்குரிய அன்புடைய மாமனும் மாமியும் அப்படி சொல்லணும் இப்படி சொல்லு இப்படி எல்லாம் இருக்கு ஆய நாள்களில் அமுன்பையில் பாண்டி தூய ஞானமுண்டருளிய தொண்டலார் அணைந்து மாய வல்லமன் கையறை வாதில் வந்ததுவும் பார்த்தீங்களா பத்து பன்னெண்டு வயசுக்கு அப்புறம்தான் அந்த குழந்தை வளர்ந்த பிறகுதான் இந்த பாண்டி பாண்டி நாட்டுல ஞான சம்பந்தர் வந்ததை கேட்டார் அவர் சரிங்களா அப்படி கதையை கொண்டு வரணும் இல்லவா இந்த ஞான முண்டருடைய தோண்டனார் மதுரைக்கு சென்று வாதில் வென்றது அந்த மீனவனுடைய வெப்ப நோயை நீக்கியது அதனால் அந்த கோவில் எல்லாம் எல்லாம் திறக்கப்பட்டு நல்ல வழிபாடு நடப்பது இவற்றை எல்லாம் கேட்டார் எப்போ பாப்பாவுக்கும் பண்ணடாச்சு இந்த மாதிரி வருது வரும்போது என்ன ஞாபகம் வருது இப்ப இவரே என்ன பத்தி பேசுறார் என்னங்க நம்ம சொத்துல எல்லாம் பாப்பாளுக்கு தான் போங்க இந்த மேங்க வேண்டோ வேண்டாம் எல்லாம் அவளுக்கு தான் வர்ற தங்க கம்பியா வந்து கண்ணும் பொண்ணு மட்டும் கண்டோடு சொல்லி தண்ணி விடாம இருக்கணும் என்று இப்படி சொல்லிட்டு இன்ன பாரலாம் அறிந்துடார் எய்தி அங்கிதைப்ப சொன்னலாம் இருநிலை தோருடன் அழித்து மண்ணு பூந்தராய் வள்ளலார் தமைத்து சி துவக்கி சென்னி மேல் கரம் குவித்து விழுந்தெழுந்து சென் நின்று சுற்றம் நீடிய கிளையெல்லாம் சூழ்ந்துடன் கேட்ப இது அந்த மாதிரி செய்து கேட்டா ஒரு ஞான சம்பந்த பிள்ளையா அந்த பிள்ளை பாருங்க அதுக்கு வயசு பன்னெண்டு பன்னெண்டு பதிமூணு தான் இதுக்கு வயசு பன்னெண்டு ஆகுது இன்னும் பன்னெண்டு ஆகல பத்து பதினொன்னு வச்சுங்களேன் ஏன்னா பெண்களின் திருமண வயது பனிரெண்டு ஆண்களின் திருமண வயது பதினாறு எது தமிழன்னு புரியுது அதனால இப்ப பெண்களின் ஆண்களின் திருமண வயது பன்னெண்டு இது இருபத்தி ஒண்ணுன்னு இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஒண்ணு குழந்தை பிறந்து ஒரு ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தி ஆறு வரைக்கும் எங்க கல்லூரியிலேயே எங்க கூட மாறடிச்சா படிப்பெல்லாம் அவனுக்கு சார் படிப்பினுடைய ஆண்டை குறைக்கணும் தகுதியை உயர்த்தணும் ஆமா ஆமா ஆண்டை குறைக்கணும் தகுதியை உயர்த்தணும் போடலாம் போடலாம் எவனுக்கும் சிந்தனை எனவே இல்லை இப்படி எல்லாம் பார்க்கும் போது இந்த நாள் என்ன பண்ணார்னாருக்கு வந்து என்ன நினைப்புன்னா ஞான சம்பந்தர கேள்விப்பட்டதுல இருந்த உடனே ஏதோ ஒரு சிறப்பா சிறப்பு நாள் விசேஷம் வந்ததுங்களா எல்லாம் வந்து இருந்தாங்க ஆஹ் நான் ரொம்ப நாள் அனுப்பிட்டு இருக்கிறேன் நம்ம சுற்றத்தாருக்கு எல்லாம் சொல்லணும்னு நல்லவேளை இன்னைக்கு வந்தீங்க ரொம்ப அருமையான நாள் திருவாதிரை நாள் திருவாதிரை நாள் வந்திருக்கீங்க எல்லாம் சாப்பிட்டா சரி எல்லாம் வந்து என்ன என்ன நான் மதுரையில ஒரு தம்பி இந்த மாதிரி இருந்து ரொம்ப சமநல சமயத்தை எல்லாம் அழித்து நல்ல சைவ நெறி பரப்பி இருக்காராமல்ல கேள்விப்பட்டேன் அதனால நம்ம பாப்பாவை அவருக்கு முத்தரதான் வச்சு சாதி ஒழிப்பு ஷாதி ஒழிப்புங்கிறீங்களே சந்தி ஒழிப்பு இப்படி அவன யாராவது நிச்சயம் பண்ணாங்களா இந்த நூற்றாண்டுல பண்ண ஒரு கால் தானா வந்தாதுன்னு கலந்துகிட்டு போனாரு இவன் நிச்சயம் பண்றான கிடையாதுல்ல பண்ணாங்களையா எங்க சிவனேஜி செட்டியார் பக்கா செட்டியார் ஞான சம்பந்தர் பக்கா இந்த காலத்துல சொல்லபடி பிராமணர் அவருக்குத்தான் என் பொண்ணுன்னு சொல்றார் இது புரட்சி அல்லவ இ தரையில போட்டு புரண்டாதான் புரட்சியாக்குல இது புரட்சி அல்லவான பெரிய பிராணம் காட்டும் சமுதாய புரட்சி இது ஒன்று சொல்றாங்களே இதெல்லாம் புரட்சி அல்லவா ஆறுங்கள பெரிய பிராணத்தின் கண்ட சமுதாய புரட்சி ஆ பையனையே பார்க்கல பையனுடைய அறிவும் தன் தன்னையும் பார்த்துட்டு ஆனா இங்கே மயிலாப்பூர்ல இருக்கிற ஒருத்தர் சீகாஜிதான் இருந்தாலும் கூட அந்த மதுரையில் நடந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு என் பெண்ணை அவருக்கு நான் கொடுத்தேன் என்று சொன்னாரு சொன்ன புரட்சி அல்லவ எனவே இப்படி சொன்னாராம் சுற்றம் நீடிய கலையலாம் சூழ்ந்துடன் கேட்ப கற்ற மாந்தர் வாழ் காடி அடியேன் பெற்றெடுத்த பூம்பாவையும் திறங்கிய நிதியும் முற்றும் என்னையும் கொடுத்தனன் யான் என்று முடிந்த எல்லாரும் ஒரு மாப்பிள்ளையை பார்த்தாங்கன்னா பொண்ணை தான் கொடுப்பாங்க பெண்ணையும் கொடுப்பேன் எல்லா பொருளையும் கொடுப்பேன் என்னையும் கொடுப்பேன் தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை தங்கரோ சதுர அதனால பெண்ணை கல் கல்யாணம் பண்ணிட்டான்னா என்னையும் நான் கொடுத்துறேன் சிவ சிவ இப்படி சொன்ன சொன்னாராம் எல்லையில் பெருங்கடிப்பில் ஏன்னு கேட்டா இவருக்கு செல்வமும் வளர மாப்பிட முறைக்காரன் அவன் சுற்றத்தாறுல இருந்தாங்க அவெல்லாம் ஏய் சிவனேஸ்வர் பொண்ணு சிவனேஸ்வர் பொண்ணு நம்மதான் நம்ம பையன் தான் மணக்கணும்னா அப்படின்னு சொன்னாலி எட்டி போட்டு இருந்தானா அதுக்கு முதல்ல சொல்லு அதனால யாருக்கே அப்படி இப்படி விருப்பம் கூட திருவருள் அப்படின்னு சொன்னாங்க சொன்னவன அந்த மற்றவங்கன்னா சரியாலையா யாரா யாரா அவருக்கு போய் கொடுத்தாங்க சொல்லல அவங்களும் ஏற்காடலாம் ஓ அவ்வளவு பக்குமான பையரா எையில் பெரும் கழிப்பினால் இப்பரிசி எம்பி முல்லை வென்னகை முகிள் முளையாருடன் முடியா மல்கு செல்வத்தின் வளமையும் மறைவளர் புகழிச் செல்வரே உடையாரனும் சிந்தையால் மகிழ்ந்தார் அதனால இனி நம்ம பொண்ணுக்கு வந்து கல்யாணம்னா அவர்தான் மாப்பிள்ள அவர் தான் பொண்ணுங்களா அடியனுடைய சொத்தோ அடியனோ எல்லாம் அவருதான் என்று எல்லாரும் அன்பர் இன்பொருவத்தில் அளித்த பாங்கல்லால் பொன்பிறங்கினீர் புகழி காவலர்க்கு இது புணராது என்பது உட்கொண்ட பான்மை பான்மை சேர்க்கல சரியா இவர் முடிவு பண்ணிவிட்டார் யாரு மயிலாப்பூர் செத்தியார் மனிதனுடைய முடிவு முடிவா மனிதன் நினைக்கலாம் சொல்லலாம் செயல் திருவருள் செயலாகத்தான் அதனால திருவருள் செயலாக மீமே தவிர நினைப்பதனாலேயோ சொல்லுவதனாலேயோ நம்முடைய கையில் இருந்து அது நமக்கு மேற்பட்டது திருவருள் வயப்பட்டது என்பதை தெரிவிப்பதற்காக தெரிவிப்பதற்காக என்ன செய்ததாம் ஒன்று ஒரு அந்த பாப்பா என்ன செய்தால் மாதவி பந்தரில் பின்னாலே நல்ல பந்தல் போட்டு சில கொடியெல்லாம் படரை விட்டு மலர்கள் கோட்டு மலர் நிலமலர் நீர்மலர் சிவபூஜிக்கு உரிய மலர்கள் நான்கிடத்திலிருந்தும் கிடைக்கும் அது என்ன நீர்மலர் தண்ணியிலே இருக்கிற தாமரை அப்புறம் நிலமலர் தாரையிலேயே இருக்கிறது அப்புறம் கோட்டு மலர் எது மரத்து மேல அப்புறம் என்ன கொடி மரம் இந்த நான்கு விதமான மலர்களையும் எடுத்து அடிபாடு இது இப்ப நம்ம சொல்றோமே தவிர இந்த இடம் வந்து எற்காறுக்கு போகணும் நம்ம வேற கீழே இருக்குமா இந்த என்ன அந்த பாம்பு விஷயத்துக்கு அவ்வளவு பெரிய அமைப்பு இருக்கு அதே மனித உள்ள உணர்ந்திருக்குறாங்க ஏழாவது முறை வருவதற்குள்ள சிகிச்சை அந்த நடந்தது இல்லைன்னா அதை மீண்டும் ஆகவே இங்கே அதே போல அந்த அமைப்பானது போலவே ஏழு வேகம் முறை பொங்கி பெருந்தடங்கன் மென் கொடியனால் தலைவிசை பிறங்கி திறந்து யாவையும் கடந்து தீர்ந்ததால் ஆவி தங்கு பல்குறிகளும் அடை விளவாக ஆவி தங்கு பல்குறிகளும் அடைவிளவாக இந்த நாடு கீழே பிடிச்சு எந்தெந்த நீடிக்குமோ அந்த உயிர் நீடித்த முறைக்கு வந்துட்டு தான் அது மாதிரி வந்த உடனே இது விதி என்றே விஞ்சை வித்தகர் இது விதி என்றே ஓதும் வேலையில் ஒரு பெரும் சுற்றமும் அன்றி பாவை மேல் விழுந்தனர் முடிந்து போச்சு தெளிந்து பந்த செய்யில் வையகத்துள்ளோ இந்த வெப்பிடம் ஒடிப்பவர்க்கு ஈகுவன் கண்ட அந்த மெல்லிரி குவையனப்பறை அறிவித்தார் அது பெரும்பாலுமே போயிட்டுது இருந்தாலும் நான் வந்து என்னுடைய செல்வத்துல பாதிக்கு மேல கொடுக்கறேன் என் பொண்ணுக்கு விதத்தை நீக்கினார் என்றெல்லாம் சொல்லிச்சு முரசிய மூன்று நாள அரசர் பாங்கு உட்பட அவனி மேலுள்ள கரையில் கல்வியோர் யாவரும் அணிந்ததும் காட்சி செய்கையில் ஒடிந்திட போனார் வருமா தூங்கையில வாங்குகிற மூச்சு சுடி மாறி போனாலும் போச்சு மீண்டும் வராது சீரின் மண்ணிய சிவனேசர் கண்டுலம் மயங்கி காரில் மல்லிய சோழிசூர் கடமல தலைவர் சாரு அவ்வளவு உடல் தலையடை அடக்கி சேரையன்போடு சாம்பல் செய்ய சரி அவருக்கென்று எல்லாம் நாம் சொன்னோம் திருவள்ளு இப்படி இல்லை எனவே அப்படி எரித்து அந்த சாய் எலும்பும் சாம்பலுமாக ஒரு குடத்தில் வைத்து அதையாவது பிடைக்கணும் உங்கையில் பிள்ளை உனைக்கே அடைக்கலாம் என்று சொல்லி செஞ்சலாம செய்தார்கள் அதே மாதிரி எல்லாம் என்ன செய்யலாத்தியா பெரும்பாலும் நெருப்பிட்டு கொடுத்துவதுதான் பழக்கம் நம்ம நூறுலாம் நெருப்பிட்டு கொடுத்தாங்க இந்த அடக்கம் பண்றதுங்கிறது நல்ல ஞானியர்களுக்கு தான் செய்யணும் நம்ம போற்ற அடிச்சு தூக்கி கட்ட வேண்டியது அதனால அதுக்கெல்லாம் சமாதி கட்டுறதெல்லாம் நமக்கு மரம் இல்லை பழக்கமும் இல்லை ஆனா ரெண்டு ரெண்டும் உண்டு அது மாதிரி சமாதி வைப்பதும் உண்டு இதுவும் உண்டு ஆனா அது யாருக்குன்னா நல்ல ஞானியர்களுக்கு மற்றதெல்லாம் கூட்டி நெருப்புல தூக்கி போட வேண்டிய என்ன பண்றது அது எனவே அது போல இங்க அருமையாக அந்த மாதிரி எரித்தாரலாம் நம்ம இதுல கூட அப்பர்சாமிய தேவாரத்தில் எத்தாயர் எத்தந்தை எச்சுற்றத்தார் எம்மாடு சும்மாடாம் ஏவர் வந்தால் செத்தால் வந்து உதவுவார் ஒருவர் இல்லை சிறு விறகால் தீமூட்டி செல்லான சிறு விறகால் தீமூட்டி செல்லானில் இடும் வாழ்வியார் இதான் மிகுதியா இருக்கும் மாதிரி இவர் இப்ப திருவத்தூர்ல இருக்கிறார் இப்ப இந்த பாப்பா தைகை அந்த பழைய இப்படி நடந்து அந்த சிவநீதி செட்டியார் குடத்துல வைத்துக் கொண்டிருக்க வைத்திருந்து சில மாதங்கள் ஆகுது விரை பள்ளி அதன் மேல் பொன் மண்ணு பொன்னரிமாலைகள் அணிந்து வைத்ததால் அவருடைய ஆசை என்னன்னு கேட்டா நல்ல அருமையா அதுக்கு ஒரு கன்னி மாட மாறி மண் இருந்தது எப்படி அந்த பாப்பா நடமாடி அந்த இடத்துல வச்சு நல்ல மேடையில அருமையாக நிறைய பவுன் என்ன இதெல்லாம் போட்டு பஞ்சி மத்தையும் போட்டு அந்த பாப்பாவை எப்படி இருந்தா உயிரோடு இருந்தா என்னவோ அதே போல அந்த எலும்பு குணத்தை அது மேல வச்சு அதற்கு நகையெல்லாம் அணிந்து யாரும் தொடாதவாறு ரொம்ப அருமையா வைத்திருந்தார் அப்படி வைத்திருந்தால் என்ன மாலை சாந்தோடு மஞ்சனம் நாகரும் வடாமை பாலின் நேர்தரும் போனகம் பகல் விளைக்கிணைய சாலும் நன்மையில் தகவன நாரெரும் சமைத்தேன் ஏழு மாச யாவரும் வியப்பை நல்ல வழிபாடு எல்லாம் செய்ய வைத்தாரா செய்து வந்தாராம் அப்பதான் யாரோ போய் போனாலும் பழைய நாகையா இருந்தா சம்பந்தா போடலாம் தெரியலாம் <laughs> தூசோடு <laughs> இன்ன தன்மையர் எனவும் மகிழ்ச்சிறந்த சென்னி வாழ்மதியார் திருவத்தியூர்துதானித்து மகர தோரணம் நிகரில் பல்கொடி தாமங்கள் அணிவர நிறைத்து நகர நீர்மருக யாவையும் நலம் முனையணியால் புகரில் பொன் உலகடிந்ததாம் என பொலிவித்தார் இப்படி ஒரு குறிப்பு சொல்றோம் நீங்க அடுத்த மாதம் சொல்லுங்க வரவேற்புங்கிறது அனிவர்களுக்கு எங்கேயும் இருக்கு ஆனால் திருவற்றியூர்ல மயிலாப்பூர் வரைக்கும் இப்ப எத்தனை மயிலுங்க இந்த பத்து மயிலுக்கு மேல் பந்தலிட்டு ஒருவரை வரவேற்றார் என்றது பந்தல் போடுவாங்கன்னா ஒரு வரலாங்க ரெண்டு வரலாங்க மூணு வரலாங்க வேணா போடலாம் அது இருக்கிற கீதி வைக்கிற வேலை இல்ல இதெல்லாம் வந்து ஆள் வைக்கிற வேலை இதை காப்பாத்துற வேலை வேற எத்தனை இருக்கு ஒண்ணும் மயிலாப்பூருக்கும் திருவற்றியூருக்கும் பந்தலை போட்டு போட்டா கமுகு மற்ற இது பாக்கு மரம் என்ன வாழமரம் என்ன தோரணம் என்ன இதெல்லாம் கட்டணும் எனவே திருவற்றியூர்ல இருந்து இங்க வர்ற வரைக்குமே என்னது அந்த பந்தல்ல தான் வரும் இப்படியாக செய்து உம் ஆமா இன்னவாரணி செய்து பல்கலைவருப்பை முன்னும் ஒற்றி ஓர் நகர புத்தமிழ்வரகர் பொன் அடித்தளம் தலைமை அன்னகர் பெரும் தொண்டருடன் உடன் செலிந்தார் ஆனால் அப்படியே அவர் ஒத்தியுள்ள வணங்கி கொண்டிருக்கார் இவர் மற்ற அன்பர்களோடு கூட போனாராம் போய் ஆய வேலைகள் அனைவரை காய சூழ்கரை கடல் மயிலாபுரி நோக்கி தூய தொண்டர்களும் கூட எதிர்வந்து தோன்ற சிவசிவ கொடுக்க போற தெய்வம் குறைய பொது கொடுக்குது என்னன்னா இவர் போகிறார் அப்படி எழுத அவருடன திருவற்றியூர் பெருமானை முறையாக வணங்கி மயிலாப்பூர் சொல்லுவோம் என்று சொல்லி அது அத்திரத்து முன் நிகழ்ந்தது உள்ள சமைத்து சித்தம் என்பது சிவநிய வைத்த வாய் வாய் வைத்த அச்சம்தாக்கிய புறத்துறை அழிய வைத்த அப்பெரும் கருணி நோக்கால் மகிந்தரு காடிநாடனும் கதிர்மனி விட்டுட்ட காடிநாடரம் கதிர்மனை சூரியரும் பெரும் தொண்டரமும் தொழுதலும் தருடி பாடி மாதவர் வணிக செய்ய திறஞ்சொல கேட்டேன் ஒரே வரியல அந்த வாணிகர் தம்முடைய கருத்தை சொல்ல கேட்டு என இங்க முன்ன பதினஞ்சு பாடல படிச்சோமே அத்தனையும் அவர் தம் திறம் சொல கேட்டு திரும்ப சொன்னதே சொன்னது கூட சொன்னதை திருப்பி சொல்லலாமா தெரிஞ்சு போச்சு அதனால தம்முடைய கருத்தை எல்லாம் அவர் கேட்டு முடிஞ்சு போச்சு இப்ப பதினோரு பன்னெண்டு பாட்டு கருத்தை இவரு தொடங்கினது வளர்த்தது வாழ்வித்தது இறந்தது எப்படி வைத்திருக்கேன் அத்தனையும் திறம் சொல கேட்டு அவளோட கவிஞர்கள் மூன்று சூழலையும் முடிப்பாங்க முன்னும் மூவாயிரம் பாட்டுலையும் அதை நீட்டுவாங்க நீடமும் செய்யும் செய்வாங்க கபாலீச்சர தனிந்து பாருங்க இவர் போய் அப்படியே இவர் போனார் பல்ல போனா ரெண்டு மணி நேரமாவது ஆகும் இங்கே ரெண்டு பாட்டு கூட போகிற சாமி கவிதை கவிதை கவிதை மன மனோவேகம் வந்தா கங்கை பாதரையார் பாதா பாத கபாலீச்சரின் சுங்க நீச்சர கோபுரம் தொடுது புக்கருடி மங்கை பங்கரதம் கோயில் அடா உள்ள போனார் கோயில வணங்கினார் வெளியில அப்படி வந்து செங்கை சென்னிமியல் குவித்திர திருமுன்பு சேர்ந்தார் தேவதேவனை திருக்கபாலீச்சிர தமுதை பாகை பாகனை பறி உரு பண்பினால் பரவி மேவு காதலி விரும்பிய விரைவினால் விழுந்து நாவின் வாய்மியல் போற்றினார் ஞான சம்பந்தர் போய் உள்ளே போய் வணங்கி எல்லாம் பெருமானை வணங்கினாரா வணங்கி போற்றிமையுள் திறம்பெற்று பரிவரன் வணங்கி நீர்த்தின் மேனியில் நிறைமயிர் புலங்கள் நெருங்க கூற்றடத்தவர் கோயிலின் புறம் போந்தருளி ஆற்றும் வணிகர் மேற்றல் உணர்வி நீர் உலகவர் அறிய அருமையால் பெருமகள் என்பு நிறைந்த அக்குடத்தை பெருமயானத்து நடம்புரிவார் பெருங்கோயில் திருமதில் புற வாய்தலில் கொணர்கண்டு செப்பா திருக்குடத்துல அப்படியே வைத்திருந்த அந்த குடத்தோடு எடுத்துருந்தார் வைத்த உடனே அந்த மில் பெருமகிழ்ச்சியால் அவனி மேல் பணிந்து வந்து உகந்து வந்து உகந் வந்து தந்து திருமனையில் மேவி அம்மருங்கு கந்த வார்புலி கன்னிமாடத்தினை புக்கு வெந்த சாம்பலோடு என்பது வேறு எடுத்து மூடு கண்மணி சிவ பெய்து முன்போத மாடு செடியர் இன்னும்படி ஆட மேலிச்சுரம் அணிந்து நீடு கோபுரம் விகையை நீக்கி அதை வந்து அந்த குடத்தை என்ன சிவிகை மேல வச்சுட்டு வர்றாங்கண்ணா சிவிகை மேல பல்லக்களை வச்சு எடுத்துட்டு வந்து அந்த மதில் புறத்துல கொண்டாந்து வைக்கிறாங்களா ஏன்னா அவருக்கு தாம் பொண்ணும் பொண்ணல்லவா அல்லாமலும் அது வந்து பொண்ணாது இல்லையே ஞானசம்பந்தர் அப்படியே திருவருள் பெற்று அது மீண்டும் அப்படியே பாம்பா பூம்பாயி இருக்கிற பொண்ணு அல்லவா அதனால் அப்படி அதுக்கு சிவிகையில வந்துதான் அதான் சொன்னாங்க அறத்தார் இதுவன வேண்டா சிவிகை பொருத்தானோடு உருந்தான் இல்லை திருவள்ளுவர் சொன்ன அறத்தின் நான் சொல்ல வேண்டாம்டா சில பேர் சிவிகையில மேல வர்றாங்க தூக்குறாளு நம்ம ஆளுதான் மேல வர்றவரும் நம்ம அவர் ஏன் தூக்குது முதலாளித்துவம் வளர்ந்து முதலாளித்துவம் வளர்ந்து பல்லக்கில மேலவரங்களும் கீழே வரங்களும் முதலாளித்துவம் நாட்டுல வளர்ந்துருமாக்குகள் என்ன பண்ண இவிகை மேலே ஏறி வர்றதையும் அதை தூக்கிட்டு வர்றதையும் கொண்டு அரசின் பயன் தெரிஞ்சுக்க வேணாம் அது ரொம்ப வேற பேர்த்தல் வர முதலாளி துவை என் முதலாளி உடையவன் இருக்கத்தான் செய்யுமையாளன் இருந்துதான் போய் வைத்து வேற வழி ஒண்ணு ஒரு காலத்திலேயே நீங்க ஏன் பா நாமும் மனுஷன் அவங்களும் மனுஷன் அறத்தறிந்து பொத்து பொத்து விழுவதும் எழுவதும் கண்டு என்று பொத்திருக்குள் பாட வேண்டும் ஆமா என்ன யாரும் செஞ்சிருக்காங்க எனவே அப்படி சிவிகளை கொண்டு போய்விட்டு அங்க நாரதமடைவு முன் வணங்க பொங்கு நீல் புகரி காவலர் தங்கி வாழ்வதற்கு உறுதிய பெருமான் தெருவருடைய என்ன செய்தார்னா இந்த பெண்ணை வந்து இப்ப வந்ததன் காரணமாக இந்த ஒரு வரலாறு இருந்தாலும் நம்முடைய நம் போன்றவர்களுக்கெல்லாம் எது உறுதிப்பொருள் என்பதையும் சொல்லுவதற்கு ஒரு கல்ல மாங்களுக்கு எது அறம் எது வாய்மை என்று தெரியணும் சொல்வதற்காக ஒரே கல்ல மாங்காடித்தாராம் விசும்படியே நெருங்க இப்படி ஒரு பாட ஆரம்பிச்சோடனே தேவரெல்லாம் வந்து நெருங்குறாங்களாம் தொண்ட தம்பெரும் குழாம் புடை சூழ்கிற தொல்லை அந்த நாயகர் கோபுர வாயில் நீரணிந்து பண்டு வார் உடலால் என்று நிறைந்த மற்குடத்தை கண்டு தம்பிரான் கருணையின் பெருமையே கரு பெருமான முழுக்கணிந்தாராம் இந்த மாநிலத்தை இறந்துள்ளோர் என்பினை பின்னும் தன் நந்து நன்னெறிப்படுத்திட நன்மையாம் தன்மை அந்த என்போடு தொடர்ச்சியாம் என அருள் நோக்கால் சிந்து மங்கம் அங்குடைய என்ன சொன்னாரே இந்த உடம்பே எதனுடைய தொடர்ச்சி எலும்பினுடைய தொடர்ச்சி தான் அதான் எண்பது கோல் போர்த்த உடம்பு திருவள்ளுவர்